வார்சாவில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடதினர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாக்ரீன் என்ற செயற்கை இனிப்பூட்டி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெர்லின் நகரில் ஜெர்மனியின் நாடாளுமன்றம் தீ வைத்து எரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்டின் கேமன் மற்றும்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 குஜராத் வன்முறையின் போது அயோத்தியாவிலிருந்து தொடருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த ஐம்பத்தி இந்து பயணிகள் கோத்ரா ரயில் நிலையத்தில் வைத்து முஸ்லீம்களால் எரித்து கொள்ளப்பட்டனர் நடந்த கலவரத்தில் ஆயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு